உடனே அவர் தாம் அணிந்திருந்த கால் உரையை எடுத்து அதில் தண்ணீரை முண்டு அந்நாய் தாகம் தீரும் வரை கொடுத்தார் எனவே அல்லாஹ் அம்மனிதருக்கு கருணை காட்டி அவரை சொர்க்கத்தில் நுழைத்தான் இதை அபு ஹுரேரார் அலி எல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்